பதினைந்து நான் என் தந்தையின் உடன் பிறந்தாரிடம் எவை குறுக்கே சென்றால் தொழுகை முறிக்கும் என்று கேட்டேன் அதற்கவர் எதுவும் கூறிவிட்டு நபிசல்லாஹு அனஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்திற்குரிய விருப்பில் கிபிலாவுக்கும் நபிசல்லாஹூ அனஹி வசல்லம் அவர்களுக்கும் குறுக்கே நான் படுத்திருக்கும் போது நபிசல்லாஹு அனேஹி வசல்லம் அவர்கள் இரவில் தொழுவார்கள் என்று ஆய்சாரதியுள்ளாகும் அவர்கள் கூறியதாகக் குறிப்பிட்டார்